அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையும் கால் தீயெச்சம் போலத் தெரும் வினை முடிவு பெறாது தங்கிவிடுவதும் பகை முற்றும் அழியாது தங்கிவிடுவதும் யோசிக்கும்போது அணைந்தது போலத் தோன்றும் நெருப்பு பின்னர் மூண்டு அழிப்பது போல அழித்துவிடும் நெருப்பானது முழுவதும் அணையாமல் கொஞ்சம் தங்கி தங்கிவிடுமானால் பின்னர் கொழுந்துவிட்டு எரிந்து அதை சுற்றியுள்ள பொருளையும் அழித்துவிடும் அதுபோல வினையானது முற்று பெறச் செய்யாது நின்று விடுமானால் செய்வனுடைய புகழும் அழியும் அவனும் அழிந்து விடுவான் அதே போல்தான் பகைவரும் பகைவர் ஒன்று இரண்டு பேர் தங்கிவிட்டால் அவர்கள் பெருகி அரசியலை அழித்து விடுவார்கள் எனவே செய்யும் வினையை முடிவுரும் வண்ணம் செய்துவிட வேண்டும் என்பது கருத்து வினைக்குறை பகைக்குறை தீக்குறை இவை பின் பெரியதாகிவிடும் வினையை நடுவில் நிறுத்தினால் அத்தனையும் வீணாய் பின் பெரிய வேலையாக முடியும் பகையும் நெருப்பும் அப்படியே என்பதை உணர வைத்தார் கருமசேடம் கணலினும் கொடிதே என்பது ஆன்றோர் வாக்கு கருமசேடம்னா மிச்சம் வேலையை மிச்சம் வைக்கிறது அது நெருப்ப காட்டிலும் கொடிது அப்படிங்கிறது பெரியோர்களுடைய வாக்கு கம்பராமாயணம் யுத்தகாண்டம் முதற் போர் படலம் பாடல் ஏழாயிரத்தி நூத்தி எட்டாவது பாடல்ல கம்பரி இவ்வாறு கருப்பை போல் குரங்கு எற்ற கதிர் பொறுப்பை ஒப்பவன்தான் என்று பொன்றினான் என்று பகையையும் ஆறிழல் நெருப்பையும் இகழ்ந்தால் அது நீதியோ ஆ பிரகஸ்தன் றந்தபோது ராவணன் இப்படி நினைச்சானான் எலியை போன்ற இழிந்த குரங்கு தாக்கி சூரியன் சுற்றும் மலையாகிய மேறுமலையை போன்ற பிரகஸ்தன் பிரகதத்தன் சொல்லுகிறார்கள் இன்று மாண்டான் பகையினையும் அரிய நெருப்பையும் அற்பமென்று இழிவு செய்தால் அது நீதி ஆகாது அப்படின்னு ராவணனே நினைக்கிறான் கருப்பை போல் குரங்கு எற்ற கதிர்சுழல் பொறுப்பை ஒப்பவன்தான் என்று பொன்றினான் பொன்றினான்னா அழிந்தான் அருப்பம் என்று அருப்பம்னா அல்பம் என்று பகையையும் ஆரிடல் நெருப்பையும் இகழ்ந்தால் அது நீதியோ இதுதான் இங்கே விஷயம் அதாவது கருப்பை போலங்கிறது இந்த இடத்துல எளிய போல கதிரி சுழல் சூரியன் சுற்றக்கூடிய மேருமலைக்கு சமமான இந்த பிரகஸ்தன் இன்றைக்கு அழிந்து போனான் நம்ம மன் லட்சுமணன் இந்த கூட்டத்தினரை அற்பம் என்று பகையையும் ஆரழல் நெருப்பையும் அது நீதியோ அப்படின்னு அவனே சிந்தித்து உணர்கிறான் இன்னொன்றும் உண்டு எதையுமே விட்டு வைக்கக்கூடாது நய்சத்ருஷ்டாங்கி சேன வழக்கம் அதாவது வியாதி வந்தாலும் அது வந்தவுடனே அது நீக்கிறதுக்கான வேலையை பண்ணணும் அதே மாதிரி சத்ரு அப்படித்தான் இல்லாட்டி கொஞ்சம் விட்டோம்னா அது பெரிசா வளர்ந்துடும் அப்படின்னு சொல்ற வழக்கம் ஜாத்த மாத்திரம் நயஷ் சத்ரும் வியாதி வா பிரசமம் நயேத் உடனே பண்ணிடணும் அதி புஷ்டாங்க யுக்தோப்பி அப்புறம் வியாதி பகைவன் பரிசாயிட்டானாலும் அதனால நம்மதான் அழிஞ்சு போவோம் ச பஷ்டாத் தேனஹன்யத்தே என்று ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் இருக்கிறது காணக்கிய நீதியில் ஒரு அழகான ஸ்லோகம் இது சம்பந்தப்பட்டது இதே மாதிரி இருக்கிறது அதையும் நாம் இங்கே சிந்தித்து பார்க்கலாம் அக்னிசேஷம் ரிணசேஷம் சத்ருஷேஷம் ததைவச்ச புனப்புன பிரவர்த்தேத தஸ்மாத் சேஷம் ந காரயேத் இதோட அர்த்தம் நெருப்ப மிச்சம் வைக்கப்படாது கடனை மிச்சம் வைக்கப்படாது எதிரிய மிச்சம் வைக்கக்கூடாது அப்படிதான் இருக்கணும் இல்லாட்டி அது என்னாகும்னா திரும்பவும் அது வளர்ந்துடும் ஆகையினால எதையும் மிச்சம் வைக்காம அழிச்சுடணும்னு அர்த்தம் நெருப்பம் முழுக்க அணைச்சுடணும் கடனை முழுக்க அடைச்சுடணும் பகையவர்களை முற்றிலும் அழித்து விடணும் இல்லை மறுபடியும் அது தோன்றி நமக்கு துன்பத்தை கொடுக்கும் எனவே செயலை மிச்சம் வைக்காமல் முடித்து விட வேண்டும் என்பதை சொல்றதுக்காக பகையை சொன்னார் இங்கே செயல் வகை கருத்து வினை செயல் வகை தான் நம்ம சப்ஜெக்ட் மேட்டர் டாபிக் ஆகையினால் ஒரு வேலையை தொடங்கினா அந்த வேலையை சரியானபடி முடிச்சுடணும் நடுவில் விட்டுடக்கூடாது சில பேர் தொடங்க மாட்டார்கள் தொடங்கி நடுவில் விட்டு விடுவார்கள் உத்தம ஜனங்கள் கடைசி வரைக்கும் அந்த காரியம் முடிகிற வரைக்கும் ஓயமாட்டார்கள் என்று மற்றொரு இடத்துல சுபாஷித்தில சொல்லப்பட்டிருக்கு ஆகவே வினையச்சம் இருக்கக்கூடாது வினையச்சங்கிறது இலக்கண விஷயம் இல்லை இங்கே வினை எம் வைக்கூடாது மிச்சம் வைக்காம தொடங்கின காரியத்தை செய்து முடித்து விட வேண்டும் என்பது கருத்து இனி பதவரை பார்க்கலாம் வினை ஆரம்பிக்கப்பட்ட தொழிலும் தொழில் பகை அழிக்க தொடங்கிய பகையும் என்று இரண்டின் ஆகிய இரண்டையும் எச்சம் முடிக்காமல் நிறைவு பெறாமல் வைக்கப்படும் குறையானது நினையும் கால் ஆராய்ந்து பார்க்கும் இடத்து தீ எச்சம் முழுவதும் அணைக்காமல் விட்டுவிட்ட சிறு நெருப்பானது வளர்ந்து அழிப்பதைப் போல தெரும் அழித்துவிடும் ஆரம்பிக்கப்பட்ட தொழிலும் அழிக்கத் தொடங்கிய பகையும் ஆகிய இரண்டையும் முடிக்காமல் நிறைவு பெறாமல் வைக்கப்படும் குறையானது ஆராய்ந்து பார்க்கும் இடத்து முழுவதும் அணைக்காமல் விட்டுவிட்ட சிறு நெருப்பானது வளர்ந்து அழிப்பதை போல அழித்துவிடும் அதாவது ஒரு காரியத்தை தொடங்கினா அது ஒழுங்கா செய்யணுங்கிறது வினை செயல் வகையில் ரொம்ப முக்கியமானது அது முடிகிற வரைக்கும் ஓயக்கூடாது அதே மாதிரி பகைவன் அழிக்கிறதுனா அந்த பகைவனோட சேர்ந்துருக்கிற பொ ஒருத்தனையும் விட்டுப்பழைக்கப்படக்கூடாது யாராவது ஒருத்தன் ரெண்டு பேரை விட்டு வச்சா திரும்பவும் அது பெருசாய்டு நம்ம பார்க்குறோம் உலகம் பார்க்குறோம் யாராவது ஒருத்தன் ஒரு பெரிய பகைவர் கூட்டமாக இருக்கான் உள்நாட்டுக்குள்ளையும் இருக்குது வெளிநாட்டுகள்லையும் இருக்குது அதில் முக்கியமானவன் எடுத்துட்டோம்னா போயிடுத்துன்னு நினைக்கிறோம் வேற எங்கேயாவது ஒருத்தன் இருப்பான் அவனையும் சேர்த்து எடுத்தால்தான் அந்த பகை முற்றிலும் அழியுமே தவிர எங்கேயா விட்டு வச்சிட்டா தொடர்ந்து மேலும் வேலை செய்யும் என்பதுதான் கருத்து அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின்